சத்குரு சுவாமி கீஜி குரு கிருப்பையால் கந்தர் அனுபூத்தி சொல்லிட்டு குமரா குமராங்கிற தலைப்புல வரும் வரும் ஞானானந்த கிருப்பையால் ஞானஸ்கந்தனை சொல்ல வந்திருக்கும் மயூராதிரூடம் மகாபாக்கியகூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்தேகம் மகிதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜலோக பாலம் ஞானஸ்கந்தன் ஞானஸ்கந்தன் பெருமை சொல்வதற்கு முடியுமா முடியாது அப்படி இது வந்து முருகன் திருவச்சங்கம் வந்து பெரிய ஒரு திருப்புகள் திருப்புழும் அருணகிரிநாதருடைய விஷயங்கள் இதுலையும் கிரந்தங்கள்லையும் எல்லாம் சிம்ஹங்கள் சிம்ஹங்கள் அப்படிப்பட்ட பெரிய எல்லாம் அனுபவத்தர்கள் அந்த பாடக்கூடியவர்கள் பெரியவர்கள் எல்லாம் பெரியவர்கள் எழுபது வருஷத்துக்கு மேலே நடக்கிறது அவர்களுக்கு நடுவில் ஆட்டுக்குட்டி மாதிரி நான் வந்து வந்திருக்கேன் எக்ஞ பசு வந்து ஆட்டுக்குட்டி எப்பவுமே அதுதான் எக்ஞ பசு ஆட்டுக்குட்டிக்கு வந்து எப்பவுமே அந்த எக்ஞ பசுவாக அனுப்புறம் அதுதான் பார்த்துருக்கேன் எப்படா கட்டி விடுன்னு ஆனால் யாசையின சாகித்யம் இன்னா தைரிய ஜீவனம் தெய்வமே கிருப்பையாக ஸ்கந்தா தவப்பார பக்தி வசஞ்செலான்னு அது வந்து சர்க்கரி நிச்சயம் சாஸ்திரம் சொல்கிறது காண்பிக்கிறது எல்லாம் சாஸ்திரம் சர்க்கரி நிச்சயம் கேரண்டீடு அதனால் தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அந்த கந்தர அனுபூதியை பற்றி சொல்கிறதுனால ஸ்கந்தனை பற்றி சொல்கிறதுனால அதனால் எஜ்ய பசுவாக அந்த ஆடாக இருந்தாலும் அந்த சிங்கங்கள் நடுவில் போனால் அப்படி இருந்தாலும் சர்க்கரி நிச்சயம் அருணகிரிநாதரை பற்றி சொல்லிட்டு இருந்தது இல்லையா அதுக்கு அந்த இலக்கணம் சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு வருஷம் இருக்கும் வந்து சின்ன வயசில் கொஞ்சம் வழி தவறி போயிட்டார் நல்லா படித்தவர் தான் நல்லா படித்தவர் தான் வழி தவறி போயிட்டார் அவர் அவருடைய தாய் தந்தைகள் வந்து திருவங்கட்டார் முத்தம்மை தம்பதி அவர் புண்ண பிள்ளையாக பிறந்தவர் சின்ன வயசில் படித்தார் நல்லா படித்தார் நல்லா கல்வி கற்றார் தமிழ் இலக்கணங்கள்லாம் தெரியும் நல்லா பண்ணார் ஒரு துஸா சகவாசம் அதான் துஷங்கத்தை தவிர்க்கணும் கெட்ட காரியங்கள் பண்ணார் ஏதோ குடும்பம்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு வருத்தப்பட்டார் கால் போன போக்கில் வெளியில் போகிறார் ஒருத்தப்பட்டார் ரொம்ப மனசு நொந்து போயிட்டார் அப்போது ஒரு பெரியவர் ஒரு குரு மாதிரி ஒரு தந்துக்கார் அவர் வந்து இந்த குன்றுதுவார ஆடும் குமரக்கடவுள் அந்த குருதாராடும் குமரக்கடவுள் சுப்பிரமணிய சுவாமி சொல்லி நீ அவருக்கு வந்து அந்த ஆறெழுத்து மந்திரம் அதையும் சொல்லி அதனுடைய சூக்ம தத்துவத்தையும் சொல்லி வியாக்கியானம் பண்ணி அவருக்கு வந்து சுப்பிரமணிய சுவாமி ஆராதனை பண்ணி குமரனை போற்றி பெருவு வாழ் வாழ அப்படின்னு ஆசீர்வாதம் மனசு குழப்பத்தில் இருந்தது அவர் வந்த நிர்வேதம் இருந்தது ஒரு பக்கம் நான் கெட்டுப்பேன் நிர்வேதம் வருத்தப்பட்டார் அந்த ஆசீர்வாதம் சொன்னே சொன்னவனே அவருடைய உபதேசம் சரி அடுத்துக்கலாம் குழப்பம் கவலை இல்லை இருந்தபோது அருணிகிரநாதர் ஒரு முடிவு கொந்தார் பிராணித்தியாகம் பண்றார் அந்த திருவண்ணாமலை கோபுரம் மேல ஏறி கீழே கொதி குதிச்சு சரீர சரீரத்தை விட்டு உயிரை பார்க்கணும்னு பார்க்குறேன் அப்போது வரபோது அந்த சுப்பிரமணிய விடுவானா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல பக்தர் கிடைப்பதோ விடுவாரா என்ன அடியார் கிடைப்பது விட அதுக்காக காத்துட்டுக்காரவர் இல்லை தெய்வங்கள் வந்து அந்தந்த தெய்வங்கள் காத்துக்கு இந்த அடியார் நம்ம அடியாரை விட்டுவாரா விட்டார் அப்போ தன்னோட கைகளால் அப்படிப்பட்ட அந்த குமர கடவுள் சுப்பிரமணிய சுவாமி அவரை வந்து தாங்கி அருணுகிறே நெல் அப்படின்னாரு தன்னை ரட்சணை பண்ணதையும் சுப்பிரமணிய சுவாமி தான் காட்சி கொடுத்தார் ஏன்னா அது இப்படி பிராணத்தியாகம் பண்ணி இப்படி இருக்கிறப்ப வந்து அனுகிரகம் பண்ணி ஏற்கனவே இது கொடுத்துட்டேன் ஏதோ எனக்கு எனக்கு புண்ணிய விசேஷம் மாதிரி ஏற்கனவே பெரியவர் வந்து ஒரு குரு ரூபம் சொல்லியிருக்கிறார் ஆனால் அனுகிரகம் பண்ணுக்கார் சொல்லுகிறான் காட்சி கொடுத்தான் தரிசனம் கொடுத்தான் அருண்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு சும்மாயிறு சொல்லறேன் அதுதான் முக்கியம் சும்மாயிரு சொல்லறேன் அவர் அது வந்து வெறும் வார்த்தைகள் இல்லை மனசு புத்திச்சித்தம் அகங்காரம்லாம் அடங்கி அவருடைய சொரூப லட்சணத்துல இருக்கிறாப்படுத்தி அப்போ பல காலம் அவர் வந்து தபஸில் இருந்தார் அதுல சந்தேகம் இல்லை அதெல்லாம் சொல்லுவார்களோ இல்லையா தெரியல சித்தி அடைந்தார் அவர் அதர் இப்படி அவருக்கு மூணு வாக்கியம் சொல்லலாம் சும்மாயிறு சொல்லறேன்னு ஒன்று பிரணவ பிரணவத்தை வந்து அனுகிரம் உண்டுக்கார் அவருக்கு பிரணவ உபதேசம் கொண்டுக்கார் தன்னுடைய அந்த அஷ்ட இது ஷடாக்ஷர மந்திரத்தில் அந்த ஞான சக்தியாக இருக்க அந்த வேல் அதால் அவருக்கு வந்து ஸ்தாபனம் பண்ணார் அவருடைய நாக்குல அவ்வளவு தான் அவருக்கு என்ன அஞ்சேலார் அப்போ முத்தை தர பத்தி திருகன் திருகன்னு அடி எடுத்து கொடுத்தார் அப்போ கவிதை கவிதைகள் பாடக்கூடிய சக்தியை கொடுத்தார் தனக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் கொடுத்தார் அப்புறம் என்ன அவ்வளோதான் திருப்புகழ வந்து பிறந்தது அப்படி சுப்பிரமணிய சுவாமியால் முருகப்பெருமானால் நேரடியாக ஆட்கொள்ளப்பட்டவர் அருணகிரினது பல ஸ்தலங்களுக்கு போகிறார் அதில் முருகன் பேரில் திருப்புகழ் பாடுறார் அவர் எடு அடியெடுத்து கொடுக்கப்பட்ட மாதிரி அது மாதிரி ஒரு பாடலும் எல்லாம் அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய பாத சின்னம் இருக்கிற மாதிரி அர்த்தம் அவருடைய அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம் அவரு அதனால் முருகனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் திருப்புகள் மாத்திர இந்த கந்தர் அனுபூத்தியும் அவருடைய முழுக்க முழுக்க கந்தரின் அனுகிரகத்தை அடைந்தது அருணகிரநாத பண்ண பாடல்களே ஒரு ஒரு சங்காக சொல்கிறேன் இதெல்லாம் பின்னால் ஆரம்பிச்ச பிறகு வராது இல்லை முன்னோரையில் ஏற்றி சொல்லிட்டு இருக்கோம் கந்தர் அலங்காரம் நூற்றி எட்டு கந்தர் அனுபூத்தி ஐம்பத்தி சேர்த்து காப்பு சேர்த்து திருப்புகர் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு முன்னூற்றி பதினொன்று சொல்கிறார்கள் திருவகுப்பு இருபத்தஞ்சு பாடல்கள் சேவல் வருத்தம் பதினொன்று மயில் வருத்தம் பதினொன்று வேல் வருத்தம் பதினொன்று திருவிழா கூற்றை அது ஒன்று எப்படி இருக்குது இவர் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணாரா அப்போ முத்தி எடுத்து கொடுத்தாராம் அவர் இதில் இருக்கார் அவர் சிவயோகத்தில் இருந்தார் சிவ சமாதியில் இருந்தார் அவர் வந்து மறுபடியும் சொன்னார் நீ வந்து பாடுன்னு சொன்னார் மறுபடியும் ஒரு அந்த இதுக்கு தபஸ்காக போயிட்டார் அவர் சிவபோகம் நீ திரையில் போயிட்டார் அதாவது யோகன் இத்திரையில் போயிட்டார் யோகன் இத்திரைன்னா தபஸ் அதை எல்லாம் இந்த தன்னுடைய இந்த சுரூப லட்சணத்தில் அவருக்கு சொல்லிக் கொடுத்து தபஸில் போயிட்டார் அப்போது மறுபடியும் அவர் அருணகிரிநாத கிளை போட்டு நீ வயலூருக்குவா அப்படின்ட்டார் திருச்சி பகல் வயலூர் அது ஒரு ரொம்ப வசதியான ஒரு சுப்பிரமணிய க்ஷேத்திரம் அங்கே ஒரு தன்னுடைய ஒரு சக்தி தீர்த்தம் இதனுடைய ஒரு இது பண்ணார் ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி அதில் ஸ்நானம் பண்ணி வச்சு வச்சு வந்து தரிசனம் கொடுத்தும் திருப்புகழ பாடுன்னு சொல்லி சொன்னார் வயலூரில் திருப்புகழ பாடினார் அது அது மறுபடியும் ரெண்டாவது வந்து அனுகிரகம் கட்ட உடனே வயலூரில் மறக்காமல் இருந்தார் கிருபானந்தி ரொம்ப மிகவும் சிறப்பாக திருப்புகழையும் கந்தருடைய ஒரு புகழையும் பரப்பினவர் முருக பக்தர் ஒரு சிறந்த ஒரு சைவ நெறியை பண்வர் அவருக்கு இந்த வயலூர் முருகன் தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட பழனியில் திருப்பூர் பாடியின் வர்றார் பழனியில் அவருக்கு வந்து ஜபமாலை கொடுத்தார் ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவனன் கூடை பெருமாளின்னு சொல்கிறார் இல்லையா அப்படி கொடுத்தார் அந்த பழனியில் ஒரு சின்ன ராஜா குட்டி ராஜா அவருக்கு வந்து ஜ இது தலைவலி ஜுரம் அதுக்கெல்லாம் போகிறதுக்கும் திருப்பவழி பாடினார் தலைவலி மருந்தீடு திருப்போல் பாடினார் திருச்செந்தூரில் சொலவு பாடினான் சுப்பிரமணிய சுவாமி பாடி நடன தரிசனம் கிடைச்சது இப்போ கூட அந்த திருச்செந்தூரில் சண்முக சுவாமி அவருடைய புறப்பாளில் நடராஜ் அலங்காரம் பண்ணார்கள் திருவேரகத்தில் பிரணவோ தேசம் கிடைச்சது வில்லு புத்துரு போகிற வழியில் அப்போ வந்து அங்கே வந்து பில்லு வில்லு புத்துருவார் அவரை தான் நம் மகாபாரதம் பண்ணவர் அவர் வந்து பிறந்த கவி அந்த ஈகோ இருக்கும் ஈஜிஓ இருக்கும் இப்போ ரொம்ப கஷ்டம் இப்போ மற்ற புலவர்கள் எல்லாத்தையும் வாரத்தில் கூட வேண்டியது டிபேட்டு கூட வேண்டியது அவர்களில் காதை இது வந்து இப்போ அனாவசியமான விஷயம் அவர்கிட்ட கந்தர் அந்தராதி பாடி கந்தரந்தாதி கந்தர் அந்தாதி பாடி அவரை ஜெயிச்சும் அவரை சரி பண்ணி அனுகிரகம் பண்ணி பாரதத்தை வில்லி பாரதம் காளி உபாசனம் சம்பந்த அந்த அருணாச்சலத்தில் அவனுக்கு வந்து அந்த ராஜாவினுடைய ஒரு மதிப்பை அடைய இவர் வந்து விட்டார் பொறாமை அதுக்கு எப்பவுமே இருக்கும் அப்போ அவருக்காக அந்த பதினாறு காது மண்டபத்தில் ஈஷான தூணில் சுப்பிரமணிய சுவாமியை லோகம் தெரிய வரைக்கும் கொண்டு வந்து காமிச்சார் பாவம் அருணைக்கிற நேரத்துக்காக தபஸால் அடைய வேண்டிய தரிசனத்தை எல்லாருக்கும் காணிக்கிற காண்பித்தார் அந்த அங்க முருகன் திருத்தணிகளை நர் மறுபடியும் அங்கேயே ஒரு நர்தன தரிசனம் கிடைச்சது பல கஷேத்திரங்களை அவர் போயிட்டு வந்திருக்கார் மேலே அதாவது வடக்குலையும் போயிட்டு வந்திருக்கார் ஸ்ரீலங்கா கதிர்காமலாம் போயிட்டு வந்திருக்கார் திருக்கோணமலை ஸ்ரீலங்காவில் திருக்கோணமலையும் கதிர்காமல் போயிட்டு வந்திருக்கார் இந்த திருவண்ணாமலையில அந்த பிரபுட தேவராஜன் அந்த ராஜாவுக்கு கண் பார்வை இல்லாததுனால அதை சரி பண்றதுக்காக கேட்டு இவரை வந்து வேணும்னு அவரை பரீட்சை பண்றதுக்காக இது அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய பாரஜர புஷ்பம் கொண்டு வந்தால் சரியாயிடணும் இவர் என்ன பண்ணா தன்னுடைய சரீரத்தை அந்த அருணாச்சல பேய் கோபுரம் அங்க வச்சுட்டு கூடுவா கூடுவிட்டு கூடு பாயிர இது சக்தி உண்டும் அவருக்கு வந்து பரகாய பிரவேசம் சக்தி உண்டும் எல்லாம் சித்த யாரால் வருது சுப்பிரமணிய சுவாமியால் வருது அப்போது ஒரு கிளி ரூபம் எடுத்துட்டு போய் சொர்க்கத்துக்கு போய் பாரதிய வருஷத்துக்கு கொண்டு வந்தார் எல்லோரும் அவருக்கு கண்பார் வந்தது எல்லோருக்கும் ஒரு இருந்த நோய் போய்ட்டு கண்ணொழி அடைந்தார்கள் அப்போ கந்தரன் போதி அந்த சமயத்தில் முன்னால் பின்னால் அப்படி பாடினது அப்படி பாடினது சம்பந்தாண்டான்னு சொல்லப்பட்ட பொறாமல் கொண்டவர் வந்து அவருடைய சரீரத்தை எரிச்சிட்டான் ஒரு இடத்துல சொல்கிறார்கள் பொதைச்சிட்டான்னு சொல்கிறார்கள் கடைசியில் ஒரு ஆணி மாதம் பௌர்ணமியோட இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில் அப்படியும் அந்த கந்த சாயுஜத்தை அடைந்தார் முக்தியை அடைந்தார் அப்படியும் அருணகிரநாதர் எல்லாரும் போ நிறைய பேர் போ போற்றி போந்திருக்கலாம் அவர் செஞ்ச கிரந்தத்தில் தான் நம்ம இப்போ பார்க்க அந்த கந்த அனுபூதி அந்த கந்தர் அனுபூத்தியால் என்னையா கிடைக்கும் அதான் சொன்னது ஐகிக்கா ஆமுஷ்பிக்கப்படணும் அதாவது இந்த லோகத்துக்கு அடைய வேண்டிய விஷயம் பரலோகத்துக்கு அடைய வேண்டிய விஷயமும் ஸ்கந்த பக்தி வரும் ஸ்கந்த சாயுத்தியம் கிடைக்கும் அதை அவர் காமிக்கிறார் கந்தன் அனுபூத்தின்னு சொன்னது நேற்றுக்கு விட்ட இடத்துலன்னு சொன்னால் இலக்கணத்தை சொன்னேன் மூன்று வீதமாக சொல்கிறார்கள் சம்ஸ்கிருத்தில் இருந்தாலும் அது அச்சு சொல்கிறேன் வந்து முதல்ல அறிஞ்சது ராம அகாரணத்தை பிள்ளைங்க ராமசப்தான அறிஞ்ச சப்தம் இது வந்து ரெண்டாவது வந்து ராமம் ராமேண அப்படிலாம் வரும் அதாவது ரெண்டாவது வேற்றுமையும் ஐல வரும் ராமனா ராமனை கந்தனை ஆள்ங்கிறத வந்து மூணாவது வேற்றுமை அது கந்தரால் கந்தரிடம் அது ஏழாவது வேற்றுமை அது கண்ணு சொல்ல தமிழ்ல இருந்தா கண்ணு சொல்ல அப்போ என்னன்னா கந்தனை சேர்ந்து அடையக்கூடிய அனுபவத்தி அந்த ரெண்டாவது வேற்றுமை ஐ அதுதான் நான் இலக்கணத்தை அதிகமாக சொல்லலை ஏற்கனவே கடைசி காலத்தில் இருக்கும் குழப்பம் வேணா நீ என்ன சொல்ல நீ இந்த இலக்கணம் சொல்ல வந்தியா இல்லைன்னா வந்து கந்தரன் போது சொல்ல வந்தியான்னு கேட்குறாப்பில் இருக்கணும் கந்தரை அடைந்து அடையக்கூடிய அனுபூதி இது ஐநு சொல்லுங்க கந்தரால் அடையக்கூடிய அனுபூதி கந்தரிடம் ஆர் கண் அடையக்கூடிய அனுபூதி இப்படி மூணு விதமாக இதனுடைய அர்த்தத்தை விவரிக்கிறார் பெரியவர்கள் இந்த பக்குவப்பட்டம் அதாவது இந்த சைவ சிந்தான பிறம் சக்தி நீ பாதம்னு இதெல்லாம் அதாவது பாப புண்ணியங்கள்லாம் ஒழித்து சக்தி நிற்பாதம் அடைந்த அப்படிப்பட்ட ஜீவர்களுக்கு தன்னை போலவே அந்த ஆனந்தம் அதாவது சுரூபானந்தம் சொல்லும் இல்லையா சத்து சித்து ஆனந்தம்னா அப்படிப்பட்ட அடையங்கிறதுக்காக அப்படி ஸ்கந்த சுவாமியினுடைய அவனுடைய ஒரு சங்கல்பத்து பிரகாரம் அவரை மிகவும் பக்தியோட வழிபட்டு தான் வேற ஸ்கந்தன் வேறுன்னு இல்லாமல் சரீரமும் அந்த பிராணனும் அதாவது ஜீவனும் எப்படி ஒட்டி இருக்கோ அது மாதிரி அடையக்கூடிய ஒரு விதமான அத்வைத்தினை இது வந்து அத்வைத பிரகாரம் இல்லை சேவை சித்தாந்தத்தில் இவர் காண்பிக்கக்கூடிய விஷயம் அவ்வளோதான் அது மேலே எல்லாம் இதில் நான் டிபேட் பண்ண தேரில்லை அது ஒரு விஷயம் அதான் கந்தனை அடைந்து அடையக்கூடிய விஷயம் இது தேகாத்ம புத்தின்னு சொல்கிறோம் நிலையத்தில் அது மாதிரி சரீரத்தையும் இந்த ஸ்தூல சரீரமும் இந்த பிராணனும் பிராணனும் ஜீவனும் அந்த சைத்தன்யமும் ஒன்றா கறந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி அவரோட கறந்து இருக்கு அது அவருடைய அனுகிரகத்தால் அப்படி ஒன்றுபட்ட அந்த அத்வை என்ன பண்ணுறது சூரிய வெளிச்சம் இருக்கு கண்ணில் ஒரு வெளிச்சம் இருக்கு அப்படி தனித்தனியா இருக்கு அப்படி இருக்கும் சூரிய வெளிச்சத்தால கண்ணை வெளிச்சம் பத்தி அத்துவத்தை வஸ்துவை பார்க்கணும் அப்படியும் கண்ணை சூரிய வெளிச்சத்தால கண்ணை பார்க்கக்கூடிய தன்மை அதுக்கு அந்த தன்மையை கொடுத்தும் அந்த அதனுடைய சக்தியை கொடுத்தும் அதை சூரியன் இது கொடுக்குற சக்தி அந்த பிரகாசம் கொடுத்து ஆத்மாக்களுக்கு வேற நிற்கிறான் அந்த கந்த கடவுள் அது அவனா அவனால் அவரிடம் அடையக்கூடிய அனுபூதி தான் அது என்னன்னா உயிர் வேறு சரீரம் வேறுன்னு பிரிச்சு சொல்ல முடியாமல் இருக்கு இது இப்போ இருக்கிறோம் ஆரம்ப ஸ்டேஜில் அந்த வந்து அதுக்கப்புறம் அந்த உடல் தனி உயிர் தனின் ஆயிரத்து அந்த உயிர் தனிங்கிறது ஆத்மா அந்த ஆத்மா இருக்கு அந்த பரமாத்மா இந்த ஆத்மா வேற அந்த பரமாத்மா வேறன்னு இல்லாமல் இந்த ஆத்மா அந்த இறைவினோட கலந்து பிரித்து பார்க்க முடியாமல் ஒன்றாக கலைஞ்சு போடுது அதுதான் சிவசாகித்யம் அதுதான் கந்தரிடம் அடையக்கூடிய அனுபூதி கந்தரிடம் அடையக்கூடிய அனுபூதி அதுதான் அப்போ அந்த கந்த கந்தனுடைய கிருப்பையால் அனுகிரகம் பண்ணப்பட்டு தான் வேறு கடவுள் வேறு தான் வேறுன்னு இல்லாமல் இருக்கிறது அங்கே போகிறது அவரோடு சேரது இது கொஞ்சம் விசிஷ்டாத்வீதம் வைஷ்ணவர்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் இந்த டிபேட்டில் போகக்கூடாதுலாம் வந்து வித்வான்களுடைய பாயிண்ட்டு போகக்கூடாது ஆனால் போயாச்சாச்சா என்ன ஸ்டாண்டிங் இந்த ஆத்மாக்களுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்டிங்கே கிடையாது இருக்கக்கூடிய அந்தமே அந்த பரமாத்மானுடைய சைத்தன்யத்தால் தான் இருக்கு அப்போ அந்த அவருடைய கிருப்பையால் எப்படி சூரிய சூரியனுடைய வெளிச்சத்தால் கண்ணு பார்க்கறதோ அது மாதிரி அவருடைய கிருப்பையால் அவரை அடைந்து அடைகிறோம் அதுக்கப்புறம் அவரிடம் இந்த ஜீவன் போய் ஒட்டிண்டு கொடுத்து கலந்து கொடுத்தோம் முதல்ல இருக்கிறது முதல்ல சொன்னது கந்தரை அடைய வந்து அனுபவித்திருக்கு அது ஒட்டிண்டுருக்கு கந்தரால் அவருடைய கிருப்பையால் அந்த சூரிய வெளிச்சத்தால் கண்ணு பார்க்குற மாதிரி அவருடைய கிருப்பையால் ஒரு விதமான அத்தைய இதை அத்வைத நிலையை அடையக்கூடும் அவரிடம் சேர்ந்து உயிர் தனியாக இருக்கவே இல்லை உயிரோட கலந்தாச்சு கந்தனாக ஆயாச்சு அதுதான் ஸ்கந்த சாயுஜ்யம்னு சொல்லப்படுது அது கந்தனிடம் அடையக்கூடிய அனுபூதி இப்படி காமிக்கப்படுது ஆக மொத்தம் என்ன நம்ம கந்தர் அனுபூத்தியும் இந்த மெய்யான உணர்வை சொல்லக்கூடிய கிரந்தமாக இருக்குது அதனால் அது பக்தியோடும் ஞானத்தோடையும் அதை அணுகினால் அந்த ஸ்கந்த சாயுஜியமானது கந்தர் அனுபூத்தி நமக்கு சித்திக்கும் அப்போது இந்த இலக்கணத்தை விட்ட இலக்கணமானு சொல்லுது அவையே அவையே ஆகி தானே யாய் அவையே தானாய் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் விட்டுட்டா ஆ மொத்தம் இந்த ஸ்கந்தர் அனுபூத்தியால என்ன கந்த சாஹித்யம் எப்படி ஆச்சாரியால் அந்த புஜங்கத்தால சுப்பிரமணிய புஜங்கத்தால ஐகிக்க ஆமுஷ்பிக்க பாருன்னு அந்த ஸ்கந்த சாஹித்யம் ஆய் சொன்னாரோ அந்தே ஸ்கந்த சாஹித்யம் சொன்னாரோ அதே மாதிரி இந்த கந்தர் அனுபூத்திய லபேத்து ஸ்கந்த சாகித்யம் அந்தே நரசக்தே லபேத்து ஸ்கந்த சாகித்யம் அந்தே நரசகான்னு சொன்னார் அதே மாதிரி இந்த ஸ்கன் இந்த கந்த அனுபூதிய விடாம பக்தியோட ஓதுவர்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்கந்த வேளோட கந்த வேளோட சுப்பிரமணிய சுவாமியோட குமர கடவுளோட கலந்து ஒரு முக்தியை அடைந்து பேரென்பவன் சொல்றது தான் அந்த ஆனந்த முக்தி ஆனந்தத்தை அடைவார்கள் அப்படி சொல்லப்பட்டதையும் இப்போ நம்ம கந்தரன் போதிய காப்பு சுயல் ஆரம்பிச்சிருவோம் அடுக்கு அதனாலேருந்து அதை வந்து அப்படியே தொடரும் இது இந்த காப்பு சுயல் சொல்லப்பட்டது ஒரு மங்கள மங்களாச்சரண ஸ்லோகம் ஒரு மங்களாச்சரண ஸ்லோகம் மாதிரி ஒரு வைஷ்ணவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு இது சொல்றோம் இல்லையா ஒரு மங்களா சாசனம் சொல்லுவார் இல்லையா அது மாதிரி மங்களா சாசனம் மாதிரியும் ஒரு ரக்ஷ பண்ணுற மாதிரியும் மங்களா ஸ்லோகம் இந்த காப்பு நஞ்ச் வந்து ராகமும் வராது தாளமும் இல்லை அடியனை வந்து இதனுடைய அர்த்தபாவத்தை கிரகிப்பதற்காகவும் அர்த்தபாவத்தை சொல்வதற்காகவும் வந்திருக்கேன் அதுலேயே நான் ஆட்டுக்குட்டி அதனால் பாட்டு நீங்கள்லாம் பாடுற மாதிரி இருக்கேன்னு பார்க்காதுங்க நெஞ்சக்கனகல்லும் நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கரையாவானை பதம் பணிவாம் நெஞ்சக்கனகல்லுள் நிகழ்ந்துருகம் தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவேன் பஞ்சக்கரவானை பதம்